பொன்னையும் வைத்துல சேர்த்து மண்டபம் கட்டுகிறார்கள் மண்டபம் கட்டி ஒடித்த உடனே மண்டப சிறப்பு விழாவிற்கு பாண்டவர்களை அழிப்பதற்கு அழிப்பில் ஐவரையும் அழித்து ஏற்பாடு செய்கிறார்கள் பாண்டவர்களை பார்க்க வேண்டும் வந்து இந்திரப்பிரம் வருகிறார் ஐவரும் இதர வருகையை பார்த்த உடனே வரவேற்கிறார்கள் வருக வருக வருகை சித்தப்பா தர்மாருமே அழகாக இருக்கின்றார் பெரிய தந்தை நலந்தானே நன்றாகவே இருக்கின்றார் தம்பி சுயோதர சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறான் அவனுக்கு என்ன நலம் விசாரித்தான் தர்மன் தர்மா நீங்க எல்லாரும் சதுக்கும் அனைவரும் நல்லதே தர்மா நான் வந்த காரியத்தையே மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கேன் சித்தப்பா நானும் கேட்க மறந்துவிட்டு அப்படியே நீங்க எதற்காக நீங்க எங்களை தேடி வந்தீர்கள் அதாவது உன்னுடைய அருமை தம்பி துரியோதனன் துரியோதனன் அச்சினாபுரத்திலே ஒரு அழகான மணிமண்டபம் கட்டி இருக்கா அப்படியா அந்த மணிமண்டப சிறப்பு விழாவிற்கு உங்களை அழைக்க வேண்டும் என்று அழைத்து போவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் உன் செய்ய தந்தை விஷயத்தை சொல்லியே அழைத்து வர சொல்லி நீங்கள் அங்கு வந்த இடத்திலே உங்களோடு சூதாடி நாடு நகரை கைப்பற்றுவதற்காக ஒரு சதி திட்டம் வீட்டிருக்கிறார்கள் ஆயிரம் யாரை பழம் படைத்த வீமசேனன் காதலை கேட்டான் அவர் பொங்கி எழுந்தார் மாவியாகப்பட்ட கொடிய வண்டகமே உருவாகுடி அன்றிருந்து இன்று வரை எங்கள் மீது ஒரே கெட்ட எண்டாளன் நாங்கள் ஐவரும் நன்றாக வாழ்வதாரனுக்கு பிடிக்காமல் எங்களை அழிப்பதற்கே வழிவகுத்துக் கொண்டிருக்கிறான் அறவக்கொடி வண்ணம் துரியோதனன் அவசரப்படுவதற்கோ என்னப்பா இருக்க இதான் நாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆத்திரப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் என்ன நடக்க போகிறதப்பா புவிடையம்ாக்கடல ஒரு அரசியல் லட்சாதிபதிகளாக இருக்கிறார்களே அந்த லட்சாதிபதிகளாக இருந்தாலும் சரி பிச்சை ஏற்றுடல் காக்கின்ற ஏழைக்கும் அன்றாடம் வீடு வீடா தெரு தெருவா எடுத்து வாழ்க்கை நடத்துறாங்களே அந்த பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் சரி சரி உயிர்கள் எத்தனை பகவானால் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எறும்பு கடை யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் சீவராஜிகளுக்கும் சரி கல்லினை வரை கற்குளியில் குழந்தை வரை அன்றாடம் என்ன என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் தம்பி இதில் கிட்டப்பா நாங்கள் அசினாபுரம் வருவதாக தம்பி சொல்லுவதனுக்கு சொல்லிவிடுங்க புறப்பட்டு புறப்பட்டுவிட்டோம் பாண்டவர்க ஐவரும் அசினாபுரத்திற்கு வழிமண்டவர் சிறப்பு விழாவிற்கு எப்படி புறப்பட்டு வருகிறார் நகரப்பட்டினத்தில் நகரப்பட்ட புறத்து மக்கள் அலைதான் திரண்டு வந்து வரவேற்கிறார்கள் தருமராடே அப்பா தருமா நீங்க அஞ்சு பேரும் எப்போ வருவீங்க மாமா கண்களே போத்து போய்விட்டார் வரவேற்றார் சொன்னதான் வந்ததே கோபம் அப்படியே சகுனி கழுத்தை பிடித்து நெரிசிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆத்திரம் கோபத்தை அடக்க முடியாமல் உருவிக் கொண்டு வந்து நடுப்பிறந்த அர்ஜுனனா வரவேண்டும் வரவேண்டும் மற்றும் நகுல சகாதியர்கள் பாண்டவர்களுக்கு விருந்து வச்சாரங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறான் விருந்து வச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மணிமண்டவர் சிறப்பு விழாவிலே இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆடை அலங்காரம் செய்து அரகப்படி வண்ணம் சபா மண்டபத்திற்கு வருகிறார்கள் ஐவரும் வந்து அமர்ந்த உடனே பாண்டவர்களை பார்த்து யாரும் ஆரம்பிக்கிறார் ஒண்ணுமே பேசாம இப்படி ம பொழுதுபோகம் அப்படின்னா ஏதாவது விறுவிறுப்பா ஒரு விளையாட்டு விளையாடணும் தருமா அது தண்ணி விளையாட்டுல மாமாவுக்கு பிடிச்ச விளையாட்டு எப்படி இருக்குறீங்க இருந்த இடத்தை யாருக்குமே அமர்ந்த இடத்தை விட்டு அக்கம் பக்கம் நகராம இருந்துவிட்டே ஒரு விளையாட்டு விளையாடும் சூதாடுவது நம்ம வேதனை செய்யும் வேதனை நீத்துப்படும் ஆகிறாரே சூதாட்ட வேண்டாமாமா சூதாட்டம் வேண்டாம் வேற ஏதாவது சொல்ல உடனே தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டே விளையாட்டு கலைக்கிறீர்களே எத்தனையோ போர் தொழிலில் தேர்ச்சி பெரிய பெரிய வீரர்கள் நீங்க அஞ்சு பேரும் இந்த சூது ஒரு போர் நீ யோசிக்கிறத பிரயோஜனமே கிடையாது இந்த ரெண்டு பதிலும் உனக்கு நல்ல பதிலை எது சொல்ல பிடிக்குமோ அது ஒரு நல்ல முடிவையே எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க கொடிவன் தகுதி மாமன் அனைவருக்கும் அட்டையிலேயே தருமனை எப்படி சவால் விட்டு அழைக்கிறார் வெற்றி தோல்விக்கவும் தருமன் சூடாடுவதற்கு சம்மதிப்பார் என்று சவால் விட்டு அழைக்கிறான் தருமன் தருமனோ இடுக்கையில் வாட்டு எரிவாதனை தவியாய் தவித்து தப்பிக்க வரி தெரியாமல் சரிமாமா உங்க இருப்படியே நான் சூதாட்டத்தை மலிக்கிறேன் தப்பிக்க வழி செய்யாமல் சூதாட்டத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறான் தருமன் எப்படி சம்மதம் சொல்லுகிறான் தருமன் மன சமதித்து விட்டானே சேடுகளை விளைவிக்கோட்டங்களை கொடுக்க போ எல்லோரையும் விட விதனுக்கு தான் அதிகமான வேதனை அவா செய்யும் ஆரம்பத்திலே சொல்லி வந்திருந்தும் மறந்துவிட்டு சம்மதித்து விட்டானே இன்னும் என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே என்று எல்லோரும் வேதனையில் வீட்டிருக்கிறார்கள் தருமன் மாமாட்ட ஒரு கேள்வி கேட்க பொருளா பொண்ணையும் மணியையும் வைப்பேன் ஆனா நீங்க எப்படி பந்தய பொருள் வைக்க முடியும் சகுனி மாவட்ட தரும இப்படி ஒரு கேள்வி கேட்க தருமன் பார்த்து சகுனி மாமா துரியோதன வீட்டுல ஓசி சாப்பாடு சாப்பிட்டு வயிறு சாப்பாடே துரியோதன வீட்டு சாப்பாடா இருக்கும் போது பந்தைய வைக்கிறதுக்கு சகுரி மாமா என்ன பொருள் இருக்குது விட்டுட மாட்டாரா எந்த ஒரு எண்ணத்திலே ஒரு நல்ல எண்ணத்திலே இப்படி ஒரு கேள்வி கேட்டான் தருமன் தருமனுடைய கேள்விக்கு யார் பதில் சொல்றார் அண்ணா தம்பி தருமண்ணா துரியோதனா யாரு மாமா மாமா மாமா நீங்க கவலைப்பட வேண்டாம் சூதாட்டம் ஆரம்பிங்கள் சூதாட்டம் ஆரம்பமாகிறது தருமனை பார்த்தான் சகுனி ஆசை மருமகனி மாமா அருமை மருமகனே முத முதல்ல ஒளி சிறந்த மணிமாலை இந்த அணுகுமிக்க மாலையை கரத்தி இப்போதே பந்தயமாக வைக்கிறேன் பந்தயப் பொருள் என்ன வைக்கப் போகிறாய் தருமா என்று கேட்டவுடன் தர்மன் சேனும் சிந்தித்து பார்க்காமல் தன் கழுத்திலே அழிந்திருக்க கூடிய ஒளிமிகுந்த அழகு விற்க மணி மாலையை கலத்தி அவர் பழைய பொருளாக வைக்கிறார் தருமன் கலச்சி வைத்த மாலை தர்மனுக்கு யார் கொடுத்தது கண்ணன் கொடுத்தது தர்மனுக்கு இந்த அழகு மாலை நீலவேக வண்ணன் மைத்துடன் கொடுத்த மாலை என்று தர்மன் நினைச்சானா இல்லை நினைக்கவே இல்லை கண்ணன் கொடுத்த மாலிகளை யோசித்து பார்க்காமல் தன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஒளிமிகுந்த மணிமாரியை கிளர்ச்சி பணையமாக வைக்க தருமனோ எந்த நேரத்தில் மணிமாலையை கிளர்ச்சி சூராட்டத்திலே பணையப்பொருளாக வைத்தானோ அந்த நேரத்திலே தருமனுடைய அழகு அந்தஸ்து தர்மம் அனைத்து அந்த சூதாட்ட களத்திலே சேர்த்து வைத்தார் களத்து வைத்தான் சகுனி மாமன் இமை மூடி வின்று முழிப்பதற்குள் தர்மன் அதோட இல்லை மாமா இன்னும் வைக்கிறேன் மாமா என்ன வைக்க போகிறார் ஆயிரங்குடம் ஒன்னையும் வைத்து ஆடினான் அத்தனையும் தோற்றான் ஆடு மாடுகளை இழந்தான் இழந்தான் யானை சேனைகளை தோற்றான் பொன் பொருள் இழந்தான் சொத்து சுகங்கள் அத்தனையும் தோற்றான் அத்தனை உருளையும் இழந்து விட்டு தர்மம் அப்பத்தான் கொன்றை யோசிக்கான் தற்பொழுவாவே சவுனி மாமா பார்த்தான் ஆஹா இவ இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா இவன் சூதாடாம எந்திரிச்சு இடையில எந்திரிச்சு போயிடுவா யோசிக்கிறதுக்கு மட்டும் விடவே கூடாது கண்டிப்பா விட கூடாது என்னடா மருமகனே தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க என்ன மாமா இது வயசுக்கொண்டே இருக்கிறேன் என்ன அர்த்தம் தருமா கடைசியில வெற்றி வரப்பறவை நீ வேண்டா அப்படியா வச்சு ஆடு பதை வைத்து மாமா ஓஹோ இதை வைத்து ஆடுவது வந்தை வைக்கிறது இருக்கிறதப்பா நாட்டை ஆடு கண்டிப்பா உனக்குத்தான் வெற்றி நாட்டை ஆடு தருமா என்று சவுனி சொன்ன உடனே தருமனுக்கு அப்பவும் ஒரு ஆசை நாட்டையும் பழைய பொருளாக வைத்த சம்மதம் சொல்லுகிறான் தருமன் நாட்டை தருமன் பந்தயப் பொருளாக வைப்பதை பார்த்தால் அதற்குத்தான் பாரதி வெகுகாலத்திற்கு வந்தே சிறப்பாக பாடியிருக்கார் சோரம் செய்திடாமே செய்திடாமே தருமம் உறுதி குன்றிடாமே சோரம் செய்திடாமே பிறரி சுயரில் அழ்த்திடாமே தர்மனே இந்த நாட்டை ஆழ்வதற்கு மறந்து சூதாட்டத்தில் நாட்டை பணைய வைத்து விட்டான் இந்த நாட்டை ஆட முடியாது என்று சிறப்பாக ஒருவனாலும் தர்மனோ யோசிக்காமல் தர்மன் நாட்டையும் பனையப்பொருளாக வைத்து நாட்டையும் தோற்று நாட்டை தோற்றுவிட்டு வேதனையில் வீட்டிருக்கிறான் தர்மா மருமகரே தர்மா என்ன மாமா என்னதான் வீட்டுக்கு போன அப்படின்னா எண்ணி மனம் வந்துடுவாள் இனி ஒரு முறை ஆடு நாடுதான் இருந்தது வைத்து ஆடுவதற்கு உனக்குத்தான் ஒன்றிற்கு நான்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள் போறேன் அப்படியா இப்போ தம்பியை பந்தயமாக வைக்கின்றேன் தம்பிமார்களை தாடினாலாவது நாம் ஒரு முறை வெற்றி வச்சுவிட மாட்டோமா என்ற ஆசையின் காரணத்தினாலே சதாதேவனை பழையப் போலாகவை தாடினான் தருமன் அன்பு தம்பி இளையவனையும் இழந்தான் தோற்றான் தோற்றான் அன்பு தம்பி மார்க் இருவரை இழந்துவிட்டு தருமன் தவியாய் தவிக்கிறான் தருமனுக்கு நாட்டை வச்சு போது கூட கவலை கிடையாது இல்லை பொன்புரளை வச்சு ஆடும் போது வேகமா வந்தான் உனக்கு எவன்டா தருமெண்டு பேர் வச்சவன் குடும்ப வளர்ப்பமே எனக்கு தெரியுண்டா தருமா அப்படியா தருமா உன் தந்தி பாண்டுவன்னனுக்கு பாண்டு மன்னனுக்கு இரண்டு மனைவி மாவை குண்டி தேவியின் பிள்ளைகள் நீ பீமன் அர்ஜுனன் மூன்று பேரும் பிள்ளைகள் நகுலனும் சகாதேவனும் அவங்க ரெண்டு பேரும் வேறொரு பெற்ற பிள்ளைதானே அடுத்தவள் பெற்ற பிள்ளைதானே சமூக யோசிக்காமல் வைத்து இறந்து விட்டாயிருமா உன்னுடைய உடன்பிறந்த உத்தம தம்பிமார்களாக இருந்திருந்தால் நகுலனையும் சதாதேவனையும் பந்தயமாக வைத்து இழந்திருப்பாயன் என்னை நீங்கள் பேசிவிட்டீர்கள் நான் வேற என்னுடைய தம்பிகள் வேற வேறு என்று நினைத்ததில்லை மாமா நான் ஒருபோதுமே நினைத்ததில்லை நீ உன் தம்பிமார் மீது வைத்திருப்பது பார்த்தமா இல்லடா அத்தனையும் வேசம் உள்ளவனாக இருந்திருந்தாரு என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமாடா நகுலனை பந்தயம் வைத்தவன் உன் அன்பு தம்பி வீமனை பந்தயம் வைத்திருக்க வேண்டும் பந்தயம் வைத்தவன் உன் அடுத்த தம்பி அர்ஜுனனை பந்தயம் வைத்திருக்க வேண்டும் நடுப்பிறந்த அருமை தம்பி அர்ஜுனனை பணையமாக வைக்கின்றான் தருமன் தருமா இப்போ உனக்கு என்னடா வேண்டும் மருமகனே இப்போது இருபகடு போடுங்கள் மாமா ஒரு பகடை போடுங்க சகுனி தாய்க்காய் எடுத்தான் தர்மம் முன்பு தாயைக்காய் தரையிலே உருட்டுகிறார் தர்மா இதோ நீ கேட்ட ஒரு பகடை என்று சொல்லிக்கொண்டே ஒரு பகடை போட்டுவிடுகிறான் வீமனையும் வைக்கிறான் சாதாரணப்பட்டவன் ஆயிரம் யாரை பழம் படைத்தவன் மத யாரை போல் வீரன்டைவோட்டு வரும் வீமனையும் சூதாட்டத்திலே பனையப் பொருளாக வைத்தாடின சரி அன்பத்தம்பி வீமனையும் இளைஞ உடன் இருந்து உத்தம செல்வங்கள் நால்வரையும் தோற்றுவிட்டு மட்டும் இருக்க வேண்டும் மட்டும் இருக்க வேண்டும் தன்னை தானே பழைய என்றே பழைய என்றே பந்தயமாக வைத்தாடினான் தருமன்ேட்டாதன ரெண்டு பேரும் கேட்டாங்க பாண்டவர் நம்மை கண்டிப்பா இவர் தங்கையெல்லாம் நீதி எல்லாம் நம்மை சாந்துதி வாழ்த்துதி மன்னர்கள் அறுத்தறிந்து விட்டு அவர் அரவு கொடியை புறக்க செய்வீங்க துரியோதனும் திருச்சாதனும் அஞ்சு பேரும் நமக்கு சந்தோஷம் வைக்கிறான் சகுனி பார்த்தாதனா உனக்கு என்ன அறிவு கட்டு போய்விட்டதா என்னோட தருமன் தோற்று விட்டான் என்று தருமன் இன்னும் தோற்று விடவில்லை தருமன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு அப்படியே இந்த தருமன் தோற்று இருந்தாலும் தருமன் யாருடா அண்ணன்டா சித்தப்பா பிள்ளைங்க உங்க அண்ணன் தோற்றிருந்தால் தம்பி சந்தோஷப்படலாமா என்ன என்ன அதானே மாமா திடீர்னு கட்சி மாறிட்டாரே தகுதி சரியில்லையா என்னோடனும் துர்ச்சா ஒரு பக்கமாக அமர்ந்தார்கள் சகுனி தருமன பார்த்தா தருமா முத முதல்ல நீங்க அஞ்சு பேர் எப்படி இருந்தீங்க தெரியுமோ பஞ்ச பாண்டவர்களாகத்தான் இருந்தீர்கள் ஆனால் பஞ்சமாண்டவர்களை வந்தது எப்போ தெரியுமாடா பாஞ்சால வந்தனவர்கள் பாஞ்சாலி இருக்கிறாளே பாஞ்சாலையை எந்த நேரத்தில் நீங்கள் வீரப்பரிசாக பெற்று வந்தீர்களோட தெருமா ஓ மனைவி பாஞ்சாலை எந்தேரத்துல வந்து உன் வீட்டுல வரதுகால வச்சி நுழைஞ்சாலோ அவ வந்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு நாடு வந்தது நகர் வந்தது சொத்து வந்தது உனக்கு அதிர்ஷ்டேண்டா வந்தது மோடி வந்த நேரமோ அப்படிப்பட்ட மனைவி பந்தயமாடினால் கண்டிப்பா உனக்கு தான் வெற்றி அப்படியா மனைவி யோகத்துல நிச்சயமா நீதாண்ட ஜெயிக்க போற பாஞ்சாலி வந்ததுக்கு அப்புறம்தான் அத்தனை அஸ்துகளும் பாண்டவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் தருமா உந்தன் தேவி பாஞ்சாலி தன்னை இது இந்த மாமாட்டோரே மாமா உனக்கு திரும்ப கொடுத்து விட்டா இது நேரம் தம்பி மாறு அனைத்துமே கண்டிப்பா உனக்கு திரும்ப அகத்த மாமா அப்படியா என்னுடைய மனைவி இந்த சூதட்டத்திலே பந்தயமாக வைக்கின்ற ஆடு என்று சொன்ன உடனே அவருக்கு அப்பவும் கடைசி ஏலத்தை ஒரு நப்பாசை பாஞ்சாரிற்கு ஆடி நாம் ஒருமுறை ஜீர்த்து விட்டார் தோற்ற பொருள் அனைத்தையும் மாமா திரும்ப கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார் கடைசி நேரத்திலாவது நமக்கு ஒரு வெற்றி கிடைத்து விடாதா பாஞ்சாலை நாம் வெற்றி பெற்று விட என்ற ஆசையின் காரணத்தினாலே ஐவருக்கும் தேவியாக வீரப்பிரிதாக வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து பாஞ்சால மன்னன் மகளை தருமன் பந்தயமாக வைக்கிறார் பாஞ்சாலை தருமன் பந்தயப் பொருளாக வைத்தவுடனே சகுனி என்ன கேட்கிறார் என்ன வேண்டும் இருக்காய் எடுத்தான் சகுனி மாமன் சந்தோஷத்தோடு மாறி மாறி முத்தமிட்டான் தர்மன் முன்பு தாய்க்காய் தரையே உருட்டுகிறான் தருமா நீ கேட்ட இருபகடை எதிர்த்து போட்டாலும் நினைத்த நம்பர் வெளிந்து கொண்டே இருக்கிறார் இருவகடை ஓடுங்கள் மாமா என்று தருமன் கேட்ட உடனே சகுனி இருபகளை போட்டுவிட்டான் அழகு சிலையாக விளங்கக்கூடிய ஆரன் இங்கு பஞ்சாலையும் தருமன் இழந்தான் பஞ்சாலைய தருமன் தோற்றாங்கிற செய்தியை கேட்டான் ரெண்டு பேரும் பிரியோதனன் துர்ச்சாதன ரெண்டு பேரும் ஓடு ஓடி வந்தான் குளி எ அவன் வாழ்கின்றே அமன் சகுன் புகழ் மாலை சூட்டிய துரியோதனன் காவலர்களே என்ன இந்திரவசத்திற்கும் அசிராபுரத்திற்கும் இடையிலிருந்த எல்லை கோடுகளை அழித்து விடுங்கள் நமது அரசு கொடியை பறக்க பறக்க விடுகிறோம் அது மட்டும் இல்லை உப்பு சட்டி வைக்க கூட சட்டி இருக்க கூடாது வரையோடு அத்தனையும் அச்சன்கு அடியோடு அள்ளிட்டு வாடாங்க கடிமையாயிட்டாங்க அந்த ஐவருக்கும் வேலையை கொடுங்கள் அது மட்டுமா பாஞ்சாறு அழைக்க யார போக சொல்ற சொல்ற தன்னுடைய சித்தப்பா விதனை தான் அழைக்கிற பத்னியா எனக்கு சொல்லுகிறார் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்ட டபிள்யூ டான் லட்சியா இணைந்திருந்தார்